பாடம் பன்னிரண்டு பகுதியாகும் அவர்கள் அப்பாஸ் மற்றும் ஜர்ஹது முஹமது பின் ஜஹ் ஆகியோர் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது நபி சொல்லாஹு அலைஹுசல்லம் அவர்கள் தங்கள் தொடையை மறைக்காமல் இருந்தார்கள் என அனசியில் தவிர்கள் கூறினார்கள் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் சரியான அறிவிப்பாளர் தொடர் உள்ளதாகும் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் மார்க்கத்திற்கு பேணத்துடைய கருத்து வேறுபாடு தவிர்க்கப்படுகிறது உஸ்மான் லதியும் அவர்கள் நபி அவர்களிடம் வரும்போது திறந்திருந்த தமது இருமுட்டு கால்களையும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மறைத்தார்கள் என அபு முசல்ல கூறுகிறார்கள் என்னுடைய மடி மீது நபி சல்லும் அலிஹு அவர்களுடைய நிலையில் அல்லாஹ் நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு வகி இறக்கியிருக்கிறான் அப்போது எனக்கு அது பெரிய பாரமாக இருந்தது என்னுடைய தொடை முறிந்து விடுமோ என நான் பயந்தேன் என்று சாபித் அலி அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள்